الحمد لله الحمد لله الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وجعل للوصول إليه طرائق واضحة وصبلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة نرجو بها عالي الجنان نزلا وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا محمداً عبده ورسوله أقوام الخلق دينا وأهداهم صبلاً صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه يجمعين ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفركانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يَلِجَ الجَمَلُ فِي صَمِّ الْخِيَاطِ وقال تعالى أيضا وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُمْ مِنْ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا آمَنْتُ بِاللَّهِ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ وَصَدَّقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنْ الشَّاهِدِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وقد اخرجه الامام احمد في مسنده عن البراء بن عاذ رضي الله تعالى عنه قال خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازه رجل من الانصار فنتخينا الى القبر ولما يلحق فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكان نار رؤوسنا فايط بالله من عذاب القبر الى او كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாலும் நிகரில்லா அன்பாளனுமாகி அல்லாவின் திருநாமம் கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாவுக்கு கருணையும் ஈரேற்றமும் எங்கள் தலைவர் எம் உயிரிலும் மேலானவர் கண்மணியான முகமதுல்லா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களின் சகாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபியங்கள் சமூக தாபியங்கள் இமாம்கள் நாதாக்கள் மசாயகுமார்கள் நல்லவர்கள் சீதவிகள் அத்தனைவர்கள் மீதும் அல்லாவுனது சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும் அல்லாவுடைய கட்டண மேலன மதித்து அல்லாவுடைய மாளிகையிலே கொட்டும் மலையும் பார்க்காமல் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அன்போடு ஆதரவோடு அல்லாவுடத்திலே ரஜாவை ஆதரவு வைத்து ஆதரவு வைத்தவர்களாக அல்லாவுடைய கடமையான ஜுமாவுக்காக சமூகம் தந்திருக்கின்ற அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபகான உள்ளால் உள்ளபடி பயந்து தக்குவா செய்து வாழுமாறும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ போதித்துள்ளார்களோ அந்த வடயங்களை மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை தவிர்த்து நடவுங்கள் என்று அந்த வடயங்களையும் மவுத்து வரை தவறு நடந்து கொள்ளும்படி முதலாவது அற்ப அடியான எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் அப்பால் மூமிங்களான் உங்களுக்கும் ஒசியத்தும் நசைகத்தும் என்ற அடிப்படையிலே உபதேசம் செய்து கொள்ளுறோம் மூமிங்கள அல்லாவுடைய நல்லார்களே மனித உடம்புக்குள்ளே வாழுகின்ற பிரதானமான ஒரு அம்சம்தான் மனித ரூஹு என்கிற ஒரு அமைப்பாகும் இந்த ரூகோடும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான் இந்த ஜசதோடும் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான் ரூஹோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் வெளிப்பாடு அல்லாவுடைய இலாகியத்தை நிரூபிப்பதற்கான ஒரு உடன்படிக்கையாகும் ஜசதோடு அல்லாஹ் செய்து கொண்ட உடன்படிக்கை நீ என்னிடத்தில் வாக்கு தந்த நான் உனது நாயன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த செயல்பாட்டினை நீ உன்னுடைய ஐதியத்தை வெளிப்படுத்த நீ ஒரு அடிமை என்பதை எடுப்படுத்த உனது உடம்பினால் என்னை நீ குனியனும் ருக்கு செய்யணும் சுஜூது செய்யணும் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் முகமாக பசி தாகத்திருந்து கடமை நோன்பு பிடிக்கணும் பொருளாதார வசதிகளை எடுத்துக்கொண்டு ஹஜூம்ராவுடைய கடமைகள் செய்யணும் இப்படிப்பட்ட அல்லா ஜகதோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் மனித உடம்புக்குள் வாழ்கின்ற இந்த ரூகுடைய நிலைப்பாடு என்ன மனித உடம்புக்குள் இருக்கின்ற இந்த ரூகை அல்லா உலகத்துக்கு காட்டுவதற்காகத்தான் பயன்படுத்த அண்ண பச்சம் பூசி இருக்குது ஒரு பலகையை பூசிவிட்டால் அன்னை சிவப்பு பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஒரு நிறத்தை ஒரு பெண் இந்த உடம்புக்குள் இந்த ரூகை அல்லா செலுத்தி இந்த ரூகுடைய நிலைப்பாடுகளை அல்லா பூமியிலே பிரதிபலிக்க வைத்திருக்கிறான் எனவே சூரா பணி இஸ்ராயுடைய சொல்லி நாயகமே மனித உடம்புக்குள்ளே குளிர் ரூபி நாயகமே சொல்லுங்க உத்தரவின் பிரகாரம் செயல்படுகிறது அல்லாவுடைய ஓட அல்லாவுடைய அனுமதியில இயங்கிக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அது கொஞ்சம் பேருக்கு தான் அதை நீங்க எல்லாரும் பேசலாம் ஆனா ஒரு சாப்பாட்டு கடையில் ஒரு அறிவித்தல் போடப்பட்டிருந்தது இரண்டு விதமாக விளங்கிக் கொண்டார்கள் தொட்டுக் கொள்வதற்காக சக்தியும் கொடுக்கிறார்கள் சக்தியும் கொடுக்கிறார்கள் சக்தி உடைய தோசையை விட வெலை கூடி போய்விட்டது என்பதற்காக வேண்டி அந்த சாப்பாட்டு கடை முதலாளி சொன்னாரு தோசைக்கு சட்னி நிறுத்திக் கொள்வோம் வைத்தறி போட்டுடுறவங்க சொல்லி சொல்லி இருந்தா அதுக்கு நாட்டு தேங்கி போய்த்துடு அதனால ஒரு பலகைல எழுதி போடு அப்படின்னு சொன்னார் என்ன போட்டா அதாவது இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு போட்டார் இது நமக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன் நினைக்காதீங்க அறிவித்தல் போட்ட உடனே சாப்பிடுவதற்கு ஒருவர் வந்தாரு அப்ப வாசிச்சாரு வாசிச்சுட்டு சொன்னாரு தோசை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி உடனே என்னை செஞ்சாரு தோசை கொண்டு வந்து வைத்தாரு எங்கப்பா சட்னி கேட்டாரு அதான் பலகையில போட்டு இருக்கிறமே வாசிச்சு பாக்க இல்லையா சொன்னாரு சரி வாசிச்சு பார்த்து மறுக்க சாப்பிட்டு இன்னொரு தடவை இன்னொரு தோசை கொண்டு வாங்கப்பட்டது மறந்து போய்த்துட்டா திண்ட தோசையில அதனால இன்னொரு தடவை வாசிங்க அப்படின்னு சொன்ன பொழுது கடைக்கு வந்து அவர் சொன்னாரு நீ வாசிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே அவர் வாசிச்சாரு இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வாசிப்பாங்களாம் சட்னி இல்லை இவர் வாசித்தாரு இன்று முதல் தோசைக்கு சட்னி இல்லை அதனால தோசைக்கு தானே இல்லை இப்ப ரெண்டாவது செட்டு சாப்பிடுறேன் அதுக்கு தரலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாரு ஒரு வார்த்தை ஒருவருக்கு உண்டு இனிமேல் இனிமேல் தோசைக்கு சட்டி இல்லை வந்தார் பசி அவருடைய சிறுகொடல் பெருகொடல் போகுது சொன்னார் அவரும் போட்டிசைக்கு சட்னி கூப்பிட்டாரு இனிமேல் தோசைக்கு சட்னி இல்லை இவர் வாசித்தாரு இனி தோசைக்கு சட்னி இல்லை அப்படின்னு சொன்னாரு சரியா மேல் தோசையை சாப்பிட்டு ரெண்டாவது தோசைக்கு சட்னி தரலாம் அல்லவா அப்படி கேட்டார் எனவே ஒரு வார்த்தை இருவருக்கு எப்படி பிரதிபலிக்கிறது ஆனால் ஒரு விளம்பரம் தான் விளக்கம் தான் இருவருக்கு வித்தியாசம் வாழ்கின்ற ரூ சம்பந்தமான விளக்கத்தை பேசுவதற்கு நிறைய மக்கள் இருந்தாலும் அல்லாவுடைய தூதர உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை அதனால தான் கண்மணி நாயகம் வளைவிடத்தில் சவுரா வில ரூகை பற்றி கேட்டார்கள் தெரியுமா அவர்கள் சௌராட்டு எல்லா போதனைகளையும் படித்தவர்கள் தெரிந்தவர்கள் அப்படி இருந்தும் ஏன் உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அது சம்பந்தமான இல்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்கோ அது அல்லாவுடைய உத்தரவின் பிரகாரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உத்தரவிலே செயல்படுகிறது அப்படி அந்த சொல்லுக்கு முகசிரிங்கள் விளக்கம் சொல்லும் பொழுது பின்வரும் எழுதுகிறார்கள் அதாவது அல்லா ரூஹோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான் அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த உலகத்திலே நான்கு நான்கு தரப்பினர்களை பார்க்கிறோம் நல்ல ஆழ்ந்து யோசிங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்ட ஒருத்தடம்பு புறக்கும் பொழுது ஒரு மனித உடம்பு உலகத்துக்கு வரும் பொழுது அது முஸ்லீமாக பூமியிலே முஸ்லீமாக வாழ்கிறது முஸ்லீமாக மரணிக்கிறது அது போய் என்ன செய்கிறது முஸ்லீம்களுடைய தரப்பிலே போய் சேர்ந்து வருகிறது இன்னொரு ரூகு இன்னொரு மனித உடம்பு பிறக்கிறது காபிராகபிராக பூமியிலே வாழ்கிறது காபூர் போய் அது தேர்ந்து விடுகிறது சரியா மூன்றாவது முஸ்லீமாக அது தாய் தகப்பர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீமான பூமியிலே பிறக்கிறது ஆனால் அது காலத்தின் ஏற்ப காலத்துடைய மாற்றத்திற்கேற்ப அது குபுராகி விடுகிறது காபிராகி விடுகிறது குபுரிலே மரணிக்கிறது காதிராக போய் தேர்ந்து விடுகிறது பூமியிலே காபிலாக ஒரு ரூகு பிறக்கிறது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போய் சேர்ந்து காதிராக மரணிப்பதும் காதிராக பிறந்து முஸ்லீமாக மரணிப்பதும் இந்த ரூகுடைய நாலு தன்மைகளை கரு படிக்கிறோம் ஒப்பந்தம் நான் உங்களது நாயனாக இல்லையா என்று அல்லா இந்த உடம்பை பார்த்து கேட்கல இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பந்தம் செய்தான் நாயனாக இல்லையா உலகத்தில் பிறக்கின்ற எல்லா அருகளும் முஸ்லிம் உடைய அடிச்சுடையில பின்பற்றி வாழணும் ஆனால் அப்படி அல்ல காலு எல்லாம் சொன்னது பலா நீ தான் நாயன் என்று ஏனென்றால் வெளிப்படுத்த போல நீங்க அல்லா நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த அல்லா ஒரு உடன்படிக்கை செய்தான் எனக்கு நீங்க சுஜூது செய்யுங்க நாயன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் செய்யுங்க உடனே எல்லா ரூகுகளும் சுஜூது செய்ததா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இல்லை எல்லா ரூகளும் சுஜூது செய்யவில்லை அவைகளிலே பாதி ரூகுகள் தான் அல்லாவை சுஜூது செய்தது எனவே அடையாளம் காணலாம் அவர்கள் தான் முஸ்லீம்கள் அவர்கள் தான் காபிர்கள் சரி இது ஒரு பகுதி இன்னொரு தன்னுடைய கடமையை முடித்துக் கொண்டு எழும்பும் போது பார்க்கிறது பின்னால் சுஜூது செய்யாமல் இருக்கிறது பாதி ரூகுகள் பின்னால சுஜூது செய்யாமல் உடனே சுஜூது செய்த ரூகுகளிலே சில ரூகுகள் நினைக்கிறது செஞ்சோம் நாம ஏன் என்ன செய்வதை நினைக்கிறது இது மனிதனுடைய செயல்பாடுல ஒன்று இது நாம் செய்கிறோம் ஒரு கருமத்தை ஒரு வேலையை செய்வோம் செஞ்சு போட்டு சொல்லுவான் அநியாயமப்பா செஞ்சது செய்யாமல் இருக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் எனவே இது போலதான் சில நாங்களும் மரணிப்பது நினைத்தாங்களே நாங்கள் சுஜூது செய்யாமல் இருக்க இருந்துச்சே அதனுடைய நிலைப்பாடுதான் அல்ல அவர்களுக்கு அங்கே இஸ்லாத்துடைய பாக்கியத்திலிருந்து நீங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி விடுவான் மூன்றாவது இது மூன்றாவது நாலாவது சில ரூகு நினைத்தது நாங்களும் சுஜூது செய்ய இருந்திருச்சே அப்படி நினைத்தது நாங்களும் சுஜூது செய்ய நினைத்திருந்தே அப்படி நினைக்கிறோம் இன்னைக்கு போயிக்க போனவர் போக இருந்துச்சேன் சொல்லி இந்த மாதிரி சுஜிவு செய்யாமல் இருந்தவைகளிலே சில ரூகுகள் நினைத்தது நாங்களும் சுஜிவு செய்ய என்று அப்படிப்பட்ட ரூகுகள் பூமியிலே காவிராக பிறந்து இஸ்லாசு பாக்கியத்தை பெறும் எனவே அவைகள் விளக்கம் சொல்லுகிறார்கள் நல்லடியார்களே மனித உடம்புக்குள்ளே புகுத்தப்படுகின்றது படித்த விஷயங்கள் தாயுடைய கருவறையில் நாம் மூன்று கட்டங்களில் வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கிறோம் ஒன்று இப்படி மூன்று கட்டங்கள் நாற்பது நாற்பது நாற்பது நாட்கள் மூன்று நாற்பது நாட்கள் தான் நாம் தாயுடைய கருவறையில் ஆரம்ப அத்திவார அமைப்பு நாலு மாதங்கள் மூன்று நாற்பது நாட்களை எண்ணி பார்த்தால் ஒரு நாற்பது நாள் இரண்டாவது நாற்பது நாள் மூணாவது நாற்பது நாள் பன்னெண்டு நாட்கள் ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் போட்டு மாதம் நாட்கள் எனவே நாலாவது மாதமாக நிரப்பும் பொழுதுதான் அல்லா அங்கே உள்ள ரூகை அந்த ததை கட்டிக்கு அல்லா ஊத வைக்கிறான் தாயுடைய கருவறைக்குள் அந்த நாலாவது மாதத்தில் ரூகு ஊதப்படுகிறது மனிதனுடைய ரூகு ஊதப்படுகின்ற இடம் எது தெரியுமா மனிதனுடைய இரண்டு மூக்கு அதுக்குள்ள கிடையாது வெறு கோதாஸ்ங்க பொ நினைத்த பக்கத்தால் ஓட்ட போட்டு ாலும்ஸ் இருந்தாலும்கு நினைத்தோட்டுக் கொண்டு நீங்க போன போன பாத்து போவாது சரியா இத போலதான் இந்த உடம்புக்கு வேலை போல மனிதனுடைய இரண்டு மூக்கு துவாரங்களையும் அல்ல அப்பாவி இந்த இரண்டு மூக்கு துவாரங்கள் மூலமாகத்தான் இந்த உடம்புக்கு எல்லா பகுதிகளுக்கும் வியாபிக்கும் வேலை என்ன செஞ்சு எழுந்தி தும் அவர் உடம்புக்குள் ஏதாவது ஒன்று போன தும்மலை என்பது அன்றில் இருந்து வந்ததுதான் முகமது மூலமாகத்தான் மனித உடம்புக்கு ரூஹு பாய்ச்சப்படுகிறது அப்படி பாய்ச்சப்பட்ட அந்த தாயுடைய கருவறைக்குள்ளே ஏற திருப்பமான ஒன்பது மாதங்கள் சொன்னால் அதிலே ஐந்து ஆறு மாத பகுதி அந்த ரூஹு அந்த உடம்புக்குள்ளே அப்படியே தாண்டவமாடிக்கொண்டு அப்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இப்பதான் எங்க அம்மா அம்மார் நினைக்கிறாங்க அந்த குழந்தைங்களுடைய அசைவை உணர்கிறார்கள் குழந்தை துடிக்கிறது அசைகிறது அசைவில் சொல்லுவார்கள் பெற்றெடுக்கிறார் பூமிக்கு நாம் முதலாவது வருகிறோம் வந்த உடனே வருகின்ற நாம் திரித்துக் கொண்டு வருகிறோமா அழுது கொண்டு வருகிறோமா பூமி நல்லடியார்களே ஒரு குழந்தை பிறப்பதற்கு அடையாளமாக சவுத்துக்கு வெளியில கதவுக்கு வெளியில இருக்கிறாரு ரூமுக்குள்ள மனைவிக்கு பிரசாவம் நடக்குது உள்ள பிறந்து வீடு அடையாளம் காட்டுவது சிரிச்சு கொண்டுவதல்ல குழந்தை உள்ளே அழுகுந்த சட்டம் கேட்டு விட்டால் சொல்லுகிறார்கள் குழந்தை பிறந்து விட்டது குழந்தை பிறந்து விட்டது என்று குழந்தைக்கு ஆராய்ச்சி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அதிகார வர்க்கத்தினர்களாக இருந்தாலும் சரிதான் குழந்தையின் அழுகை எதற்காக என்பதற்கு அழுத்தம் தெரியாது ஆனா தாய்க்கு தெரியும் தாய்க்கு தெரியும் எதற்காக தாய்க்கு தெரியும் பசியினால் அழுகிறது உடனே பால் கொடுக்கிறார் குழந்தை அழுகிறது எதற்காக தூக்கத்துக்காக அழுகிறது எனவே அவள் அந்த குழந்தையை தூங்க வைக்கிறாள் குழந்தை அழுகிறது எதற்காக வயசுல வழி வந்ததற்காக வழி அதற்கு மருந்து செய்கிறாள் குழந்தையுடைய அழுகையில் இவ்வளவு பெரிய அருத்தம் இருக்கு ஒரு அழுகை பசிக்கு இன்னொரு அழுகை தூக்கத்துக்கு இன்னொரு அழுகை வழிக்கு நமக்கு கேட்ட அது தலைவழி இல்லையா தாய்க்கு தான் அது வருத்தம் நமக்கு குழந்தை அழுகை கேட்டி அங்கே நாம் சத்தம் வைக்கிறோம் அல்லாவுடைய நல்லடியார்களே இவ்வளவு பெரிய பாடம் எந்த டிக்ஷனரி எழுதிக்கு சொல்லுங்கப்பா கேளு அல்லது எந்த முஞ்சுதில் இருக்குது எந்த காமூன்ஸ் எந்த தக்தியில் இருக்கு தாயுடைய அந்த உணர்வு தன்மையிலே அந்த குழந்தையின் தெரியும் தாயுடைய தன்மை அந்த தாயுடைய ஒழுக்க நெறி அந்த தாயுடைய மரபு அந்த தாயுடைய அமைப்பு எல்லாம் அவர் பெற்றெடுத்த அந்த குழந்தையின் வெளிப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி இப்ப குழந்தை பிறந்ததுமே அல்லார எனக்கும் உங்களுக்கும் இணை வைக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இன்றி அமையாத ஒன்றாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் ஒரு மனிதன் தாயுடைய கருவறை பிரசவமாகும் பொழுது அவன் பிரதி வகிக்கும் பொழுது துன்யாவுக்கு அவன் காலடி எடுத்து வைக்கும் போது நாலாவது மாதத்தில் ஊதப்பட்ட அல்லா அதற்குள்ளே பணிக்கிறான் சேர்க்கிறான் அதிலே ஒன்று ஒரு மலக்குடைய தன்மை ஒரு மலக்குடைய தன்மையை அல்லாஹ் அந்த மனிதனோடு சேர்க்கிறான் இரண்டாவது ஒரு செய்தானுடைய தன்மையையும் அல்லாஹ் உலகத்தில் இரண்டு பேருக்கு அந்த குழந்தை பிரசவிக்கும் ஒரு சமயத்தில் தாக்கம் கிடையாது ஒன்று இரண்டாவது நான் தன்மை என்று பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு தாய் கேட்ட து அல்லாவுடைய இயற்கையான நியமையை மாற்றியது தாய் தகப்படு துவா பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டாங்க தாக்கம் கிடையாது இப்படி கண்மணி நாயகம் அப்துல்லா அப்பா சால அன்புமா அவங்க கண்மணி நாயகம் வசலத்துல சகாபாக்கள் கேட்டாங்க யாரோ சூழல்லாம் நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறார்கள் இபிலிசும் இருக்கிறார் அப்படித்தானே நம்மோடு ஒரு மலக்கும் இருக்கிறார் ஒரு சைத்தானும் இபிலிசும் அல்லா சாட்டி வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர யாரோ சூழல்லாம் உங்களுக்கும் அப்படி கொண்ட அமைப்பு அவன் எனக்கு நல்லதான் என்ன சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சொல்லதாக இந்த உடம்புக்குள்ள மறந்துடாகாது ஒன்று மலக்குடைய தன்மை இரண்டாவது ஒரு செய்தானுடைய தன்மன் இப்போ ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன கேள்வி சரி இந்த உடம்புக்கு அல்லா ரபுல் ஆலமின் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஆயுஷை எல்லாம் எழுதுகிறான் படிச்சிருக்கிற்கும்பொழுது அவனுக்கு வருஷமாக அவனோடு அந்த மலருடைய உண்டு அந்த சக்தியும் உண்டுமோமி இப்ப அந்த ஐம்பதாவது வயசுல இந்த மனிதன் மரணிக்கிறாராக இருந்தால் அன்றைய நேரத்தில் நிலைப்பாடை நாம் படிக்கணும் அந்த நேரத்தில் உள்ள நிலைப்பாடை நாம் தெரியணும் ஆசிப் ரஜியாக அறிவிக்கிறார்கள் இமாம் அகமது ரஹோ தன்னுடைய முசரத் பதிவு செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் கண்மணி நாயகம் வசல்லம் அவர்கள் ஒரு மதீனத்து சகாபி ஒரு அன்சாரி சஹாபியுடைய ஜனாதாவிலே கலந்து கொண்டாங்க நாங்களும் கண்மணி நாயகம் வசல்லம் அவர்களோடு சேர்ந்து அந்த சகாபியுடைய ஜனாதாவில் கலந்து கொண்டோம் அவர்கள் அந்த சகாபியுடைய நல்லடக்கத்துக்காக அவருடைய கபுரை நொறுங்கி வந்திருக்கிறார்கள் அந்த சஹாபி கபுருக்குள்ளே வைக்கப்படுகிறார் அந்த சஹாபி லஹது பிள்ளைக்குழிக்குள்ளே வைக்கப்படுகிறார் கண்மணி நாயகம் அந்த தலையில வந்து பறவைகள் வந்து குண்டு விட்டு போகும் போல அந்த மாதிரி நாம் அமைதியாக நாம் என்ன செய்தோம் அந்த சகாபியுடைய கண்மணி நாயகத்துடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது பாதுகாப்பு தேடுங்க அப்படி சொன்னாங்க கபர் கபருடைய தண்டனை பாதுகாப்பு தேடுங்க அப்படி சொல்லிக்கொண்டு தொடர்ந்து சொன்னாங்க மரமையை நோக்கிர் பிரயாணமாக போகிறார் அந்த சமயத்தில் அந்த நல்லடியாரை எப்படி கண்ணியப்படுத்துகிறான்னு தெரியுமா நகல இலகி மலாரி கட்டுமின வானத்தில் இருந்து வானத்தில் இருந்து அல்ல ஒரு மலக்கு கூட்டத்தை அல்லா அவன் பக்கம் அனுப்புவான் அந்த மூமிலான மனுஷன் தக்கராத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மலாய்க்கா கூட்டம் வந்திருக்கிறான் அந்த மலாய்க்கா கூட்டத்தை பார்த்துதான் சிலவங்க கொழம்புவது உண்டு ஆட்கள் தள்ளி உட்கார்ந்து கொள்ளுங்க இல்லையா இப்ப நாங்க சொல்லுகிறோம் அவர் சொன்னார் இப்படி சொன்னார் தூரமாயி நின்று கொண்டு வரலாம் சொன்னாங்க இதுதான் அந்த மலக்குமார்களுடைய காட்சியாகும் நகல இலைத்தமா வானுலகத்திலிருந்து கூட்டத்தை அனுப்புகிறார் முகம் எப்படி இருக்கும் தெரியுமா உஜு முகமெல்லாம் ரொம்ப பல்லிரண்டு வெளிச்சு கொண்டு பிரகாசித்துக் கொண்டு பல பல இருக்கும் சொன்னாங்க அந்த மலாய்க்காடைய முகம் எல்லாம் சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கும் கையில் ஒரு கப்பன் துணி இருக்கும் அது சொர்க்க வாசிகள் கப்பன் செய்கின்ற ஒரு துணி ஆகும் சொர்க்குடைய வாசனை திரவியமான காப்பூர் என்கிற அந்த மூன்றும் கலந்த ஒரு வாசனை பொருளும் இருக்கும் அந்த கப்பன் துணி எடுத்துக்கொண்டு என்னை செய்வார்கள் அடியானுடையும் இடது பக்கமாக உட்கார்ந்து பார்வை எவ்வளவு மட்டும் படுமோ அவ்வளவு வரைக்கும் தப்பு சப்பாக அந்த மலாய்க்கமார்கள் நினைச்சுவாங்க உட்கார்ந்து மலக்குள் மௌத்துடைய வருகையை எதிர்பார்த்திருப்பாங்க சிம்ம எலக்குள் மௌத் இப்ப இஸ்ராய் வருவாங்க சொல்ல மாட்டாரு மலக்குள் மௌத் சொல்லுவாரு ஐயஸ்வன்னா மனமான ஆத்மாவு அப்படி சொன்ன உடனே அப்படியே வெளியாகும் அப்படி வெளியான உடதான் தாமரம் சுபான் அல்ல பக்கத்தில் இருந்த அந்த இந்த மலக்குள் மௌத்துடைய கையில் இருந்து அதை வாங்கிக் கொள்வார்கள் வாங்கி அந்த ரூகை அப்படியே என்ன செய்வார்கள் ால் அப்படியே சுத்தி வாசனை அதை அனுபவிப்பார்கள் அன்றைய நேரத்தில் உலகத்திலே ஒரு வாசனை பொருள் இருந்தால் அது இந்த மனிதனுடைய வெளியாகக்கூடிய வாசன்தான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் இந்த உடம்பை அழகுபடுத்துறதுக்கு சுபகன ஏற்பாடு கண்ணாடிக்கு முன்னால இருந்து கிலோ கணக்குல போசுறோம் எல்லாம் பூசி அரை மணி நேரம் போவோம் உருட்டி எடுத்த உடனே பவுடரு பத்து கிராம் தான் தோல்லை வாரது நூறு கிராம் ஆகி எனவே இப்படி இருக்கிறது எல்லாம் உடைய நல்லடியாக்களை சாம்பு பூசுறோம் சோப்பு பூசுறோம் எல்லாம் பூசி பூசி வேலை இல்ல உடம்பு கருப்பா தான் இருக்குது உடம்பு வெள்ளையாகிறப்ப வெள்ளையா உள்ள வெள்ளையா உள்ள சாம்பும் வெள்ளையா உள்ள சோப்பும் கருப்பாகி விடுகிறது இதுதான் நம்முடைய நிலைப்பாடாகும் இந்த உடம்புக்குள் இருக்கின்ற ரூஹ் வெள்ளியானதுதான் தாமதம் அந்த ரூகில் இருந்து வெள்ளியாகின்ற அந்த வாசனை அல்லவா சுபகான அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த உலகத்தில் வாசனை அதுதான் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் சலோலாகு அலை இதை எடுத்துக்கொண்டு இந்த மலாய்கமார்கள் சமாவ் துன்யா என்கிற அடிவானத்துக்கு போவார்கள் அங்கே மலாய்க்கமார்கள் அதிகாரிகள் இருக்கிறாங்க கேப்பாங்க, இது யாருடைய மகன் இன்னாருடைய சொல்லுவார்கள் உடனே இந்த மலக்குகள் நினைப்பாங்க நாம இந்த ரூகா இருக்க கூடாதான் இந்த ரூகாக இருக்கூடாதான் அப்படி நினை செய்வார்கள் நினைப்பார்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் பூமி இருந்து வானுலகத்துக்கு எடுத்து செல்லப்படும் சமயத்திலே அவர்களுடைய நிலைப்பாடை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் கூட அனுபவிக்க முடியாது நுழைய முடியாது என்பது போல காவிர்களுக்கு சொற்கத்துடைய இன்பமே கிடையாது என்ற சொல்லும் பொழுது வானத்தின் கதவுகள் அலங்கரிக்கப்படுகிறது என்பதான் அருத்தம் என்பதையும் எடுத்துச் செல்லப்பட்டு அல்லாவுடைய சன்னிதானத்தை கொண்டு போய் வைக்கப்பட்ட உடனே அல்லா அபுல் ஆலமின் அல்லா அபுல் ஆலமின் அந்த மலாய்க்கமார்களை பார்த்து சொல்லுகிறான் இந்த ரூகுக்கு நான் சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறேன் பைன்னை மின்வா கலத்துகும் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தேன் மண்ணின் பக்கம் அவர்களை நான் நீட்டவனாக இருக்கிறேன் மண்ணிலிருந்தே அவர்களை நான் மீண்டும் எழுப்பக்கூடியவனாக இருக்கிறேன் அதனால மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இவர்கள் இப்பொழுது மண்ணின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இவர்களுக்கு சில ஏற்பாடுகள் இந்த ரூகு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ரூகை நீங்கள் என்ன செய்யுங்கோ அருள் அல்லா பன்மணி நாயகம் வார்த்தையிலே கட்டி தந்திருக்கிறான் உத்தரவை பூமிக்கு வரும் வரைக்கும் பூமியிலே அந்த மனிதரை நாம் நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி தள்ளி கொண்டிருப்போம் என்ன இன்னைக்கு மூத்தா போயிட்டு மாமா வரனு துபாயிருக்குற வேண்டும் கண்மணி நாயகம் சதல்ல சொன்னாங்க நாம் தூக்கத்திலே நாம் தூங்க சென்று விட்டால் நமது உடம்பு வெளியாகும் நாம் தூங்க சென்று விட்டால் நமது உடம்பு வெளியாகும் வெளியான உடனே அந்த திரும்பி வந்து இந்த உடம்புக்குள் வந்து சேர்ந்த உடனே தான் நாம் கண் விழிக்கிறோம் அப்படி திரும்பி வர இல்லை என்றிருந்தால் தூக்கத்தில் அப்படியே பேசிடுவோம் நெல்லடியார்களை இதுவும் கண்மணி கருத்தாகும் எங்களை மௌத்தாக்கினதன் பின்னால வீடும் எங்களை உயிர்ப்பிச்சு தந்தாலே அந்த எல்லா புகழும் உண்டாகட்டும் என்ற வார்த்தை நாம் உச்சரிப்பதற்கு அதுதான் காரணம் எப்ப எங்களை மௌத்தாக்குனான் சொல்லி கட்டி மண்ணம் போட்டு விவரம் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் தடவை மீட்டப்படுகிற வரைக்கும் உலகத்தை நாம் அவரை என்ன செய்கிறோம் அழைக்க மாட்டோம் காலையில் வாழ்ந்தார் பத்து மணிக்கு யூசுப் ஆஜார் மூத்தாகிவிட்டார் பதினோரு மணிக்கு நாம் யூசுப் ஆஜார் என்று சொல்ல மாட்டோம் ஒன்பது மணிக்கு பின்னால நாலு மணிக்கு அதை யாரும் ஜீரணிக்க மாட்டாங்க பிறகு ஜனா நல்லடக்கத்துக்கு அடுத்து செல்கிறோம் அப்படித்தான் சொல்றாங்க சீதவிகள் கொஞ்ச சிந்தித்து பாருங்க காலையில் பத்து மணிக்கு இருந்த பதினெண்டு மணிக்கு ஜனாதா ஆனால் ஒன்பது மணிக்கு ஆஜியார் விட்டார் என்று சொல்கிறோம் இடையிலே ஜனாதா வார்த்தையை புரோகித்தர்கள் மீண்டும் அவருடைய பெயரை உச்சரிக்கிறீர்கள் உணவுக்குள் நேரத்தில் ஜனாதா கபுக்குள்டனே கபூருக்குள் அந்த செலுத்தப்பட்டு விட்டால் நாம் அவரை மீண்டும் பெயர் கூறி அழைக்கிறோம் இதுதான் காரணம் அதனாலதான் இவருடைய முப்பதாம் கட்டம் இவருடைய நாற்பதாம் கட்டம் சொல்லுகிறோம் மாற்றமா மையத்துக்கு நாற்பதாம் கட்டம் ஓதுவோம் வாங்க சொன்னா யாரும் வர மாட்டாங்க எனவே நல்லவர்களே சீதவிகளை அவருடைய பெயரை நாம் உச்சரிப்பதற்கு காரணம் இன்னொரு தடவை கபுருக்குள்ளே அந்த ரூஹு அந்த உடம்புக்குள் பாய்ச்சப்படுகிறது அப்படி செலுத்தப்பட்ட உடனே கண்மணி நாயகம் சொல்லுங்க அல்லாவுடைய மலக்குகள் வந்து அவங்க கேள்விகளுக்கு கேட்பாங்க எனவே நல்லவர்களே நேர காலங்கள் போது அது சுருக்கி கொள்ளணும் இந்த ரூகுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சிருப்பதாக இருந்தா இந்த ரூகுக்குடைய தன்மையில இந்த ரூஹுடைய அமைப்புல இன்று நானும் நீங்களும் எந்த செயல்பாட்டில் இருக்கிறோம் என்பதை நாம் உழந்து பார்க்கணும் இரவையில் சாப்பிட உணவுகளை பற்றப்படுத்திக் கொள்கிறோம் தேங்காய் போல கண்ணையும் காட்டு இல்லை இப்படி எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் இந்த உடம்பை நாம் பாதுகாத்துக் கொண்டோம் ஆனால் இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் அல்லாவுடைய வெளியாகிவிட்டால் முட்டை தோட்டம் நாங்கள் கூட பெரியாது அதை குப்பையில போட்டுவோம் இந்த உடம்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்ணி வந்து விடுகிறோம் கட்டி வச்சு விழாது எனவே இந்த தடவை இந்த உடம்புக்குள் பாய்ச்சப்படும் எனவே நல்லவர்களை சீதவிகளை கபருக்குள்ள எங்களை கொண்டு வச்சிருவாங்க நல்லடியார்களே எத்தனையோ பலகையில நாங்களும் விளம்பரத்தை படிக்கிறோம் ஒருத்தர் திருவிலே ஒட்டி வச்சிருக்கிறாரு ஒன்ன தொழுவிக்க முந்தி நீ தொழுவுக்கோ அப்படின்னு சொல்லி ஆனா இவன் ஒற்றுனவன் பத்து வருஷம் ஆகிட்டு இல்லையா எல்லாம் விளம்பரமா தான் இருக்குது தவிர என்பதை நாம் முருகனும் சிந்தித்து நீங்க நம்மை பரிசீலனை செய்தது போல நம்முடைய உடம்பை நாம் அதே நேரத்தில் நம்முடைய ரூகை கட்டுப்படுத்திக் கொள்ள இந்த ரூகை தூய்மைப்படுத்திக் கொள்ள இந்த உடம்பில் ரூபது நம்முடைய ரூ மனமான ரூவாக மரு அந்த ரூக நம்முடைய இருந்தால் உலகத்தில் துன்யாவுடைய ஆசைகளை நாம் மறக்கணும் அல்லாவுடைய இன்வாழ்த்தின் பக்கம் நாம் மீண்டும் வரணும் அல்லாவுடைய கர்மங்களை ஆத்தையோடு ஆர்வத்தோடு செய்யணும் நன்மை செய்வது இவாதத்தை செய்வது தொழுகையில் ஈடுபடுவது மட்டும்தான் குரான் ஓதரது மட்டும்தான் பதக்கம் கொடுப்பது மட்டும்தான் நினைக்காதீங்க ஒரு பாதத்தின் ஒரு சூழலை தவறந்து கொள்வதும் கூட ஒரு பாவமான ஒரு சூழலை அதில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் கூட உயர்ந்த நன்மை தரக்கூடிய செயல் தான் சொன்னாங்க கண்மணி நாயகம் ஆகும் அழகி எனவே இப்படிப்பட்ட அந்த செயல்களை செய்து நல்லவர்களாக சீரவிகளாக மாற அல்லா எனக்கும் உங்களுக்கும் தோப்பிக்கு செய்வானாக யாழ் தான் நமது பாவங்களை மன்னிப்பாயாகும் பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாகும் கண்ணியமான சிறப்பு மிக்க ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் வீட்டு நாராஜுடைய மாதமான இந்த மாதத்திலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாம் அடுத்து வருகின்ற சாபானுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படுகின்ற செய்யக்கூடிய குடும்பங்கள் வாழ்கிறாங்களோட மண்ணரைகளை மனமாக்கிடுவாயாக செய்வாயாக <laughs> அமைப்புகள